தூதர் செல்லாகும் செல்லும் அவர்கள் அறிகுறிகள் மூன்று பேசினால் பொய்யை பேசுவான் வாக்களித்தால் மீறுவான் நம்பினால் துரோகம் செய்வான் இதை அபு ஹுரேரா பிரதியாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்